அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு மனைத்தக்க மாண்புடையளாகி தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை பெண்ணுங்கிறவள் குடும்பத்துக்குரிய குணநலன்கள் உடையவளாக விளங்கி தன்னை திருமணம் செய்துகொண்டவனுடைய வசதிக்குத் தகுந்தாற்போல் வாழவேழும்ப வேண்டும் என்பதுதான் திருவள்ளூருடைய உள்ளார்ந்த கருத்து எத்த நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்த தேவத்தாக எந்த வீட்டில் பெண்களெல்லாம் மதிக்கப்படுகிறார்களோ பூஜிக்கப்படுகிறார்களோ அந்த வீட்டில் தேவதைகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படின்னா தேவதைகள் நல்ல தேவதைகளெல்லாம் அந்த வீட்டுக்கு அனுகிரகம் அருளாசி புரிந்து கொண்டிருப்பார்கள்னு அர்த்தம் எத்தனை ஏதாஸ்து ந பூஜ்ஜியந்தே எந்த வீட்டில் இந்த பெண்களெல்லாம் பூஜிக்கப்படுவதில்லையோ மதிக்கப்படுவதில்லையோ சர் தற்ற அந்த வீட்டில் சர்வாக செய்யப்பட்ட கிரியாக அஃபலாக பவந்தி அங்கே செய்யக்கூடிய எல்லா கர்மங்களும் பூஜைகள் வழிபாடுகள் அதுக்கெல்லாம் பலன் இருக்காது என்னதான் பெரிய அக்னிஹோத்திராதி கர்மாக்களை பண்ணாலும் அந்த பொண்ணு வருத்தப்பட்டு இருந்தால் வந்து அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்காது கிரியைகளுக்கு பலனெலாம் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் அது மாத்திரமில்லை எத்தனை ஜாமையோ சோசந்தி எங்கு குலஸ்திரீகள்லாம் துக்கப்படுகிறார்களோ அங்கே அந்த குலமே அழிஞ்சு போய்டும் அந்த குடும்பமே எந்த குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்காளோ அங்கே துக்கப்பட்டு அழுதானா அந்த குலம் வந்து அழிஞ்சு போய்டும் எங்கே அழாம வருத்தப்படாமல் இருக்காலோ அந்த வீட்டில் அந்த குலமானது நன்றாக விருத்தி அடையும்ங்கிறது வருத்தப்படுறது மாத்தந்தோஷமாக இருக்கானும் போட்டுக்கணும் எத்தனை ஏத்தாக ந சோச்சந்தி எத்தனை தூ ஏத்தா ந சோசந்தி எங்கு இந்த பெண்களெல்லாம் துக்கப்படுவதில்லையோ அது மாறாக சந்தோஷமாகவும் இருக்கிறார்களோ அந்த குலம் எப்பொழுதும் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பிறரோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு கொள்ளாமல் வாழ்வது ஓர் உயர்ந்த பண்பு பொதுவாக இந்த தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுங்கிற குரலில் நம்ம ஒரு விதமாக சிந்திப்போம் அதாவது கடவுளுக்கு சமமானவர்களோ கடவுளுக்கு மேலானவர்களோ யாரும் கிடையாது அப்படிப்பட்ட கடவுளை நாம் எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டால் இந்த உலகத்தில் வந்து நேர்மறை ஒப்பீட்டோடு வாழ்கிறது தான் அப்பேற்பட்ட இறைவனுக்கு செய்யக்கூடிய வழிபாடு எதிர்மறை ஒப்பிடக்கூடாது அதாவது சில பேர் இடத்துல இருக்கிற பொருளாதாரம் வசதி வாழ்க்கையை பார்த்து நம்மளை ஒப்பிடக்கூடாது ச யார்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கோ அதை பார்த்து ஒப்பிடணும் ஆக உயர்ந்த குணங்கள் பண்புகள் இருக்கின்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு அந்த ஒரு குணத்தை வளர்த்தி வேண்டும் அப்படின்னு நினச்சி கடவுளை வழிபடுறது அப்படி நினைக்கிறதே தனக்குமை இல்லாதவனை போற்றுவது ஆக வாழ்க்கையில் மற்றவங்க யாரோடயே நம்மளை ஒப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது பொதுவாக யாரையாவது ஒப்பிட்டோமானா என்ன ஆகும்னா ஒன்று கர்வம் வரும் இல்லாட்டி பொறாமை வரும் ஆக அது ரெண்டும் வரக்கூடாது பொறாமையும் கர்வமும் வராமல் இருக்கணும்னு சொன்னால் ஒப்பீடு கூடாது இல்லை ஒப்பிடுகிறனா மகான்களோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணி உயர்ந்த வாழ்க்கையை அடைந்திருக்கிறார்கள் அதோடு ஒப்பிட்டுக்கலாம் அதுதான் இந்த தனக்கோமை இல்லாதான் தாளை வழிபடுகின்ற முறை அதுதான் ஒப்பீடுகளை பார்க்காமல் இருப்பதே ஒப்புயர்வற்ற இறைவனை வழிபடுகின்ற வழிபாடாகும் என்பது அங்கே சொல்லப்படுகின்ற கருத்து ஆகவே இதைத்தான் அடுத்த குரல்லேயே இதைத்தான் எதிர்மறையாக சொல்லப்போகிற பார்க்கலாம் இந்த குரட்பாவினுடைய பொருளை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் மனைத்தக்க மாண்புடையலாகி